அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெல்லாம் சிந்தனை தலைப்பு நமது செயல் வெற்றி போது நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் செல்வம் செய்கின்ற போது நாம் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் வெற்றி கொஞ்சம் பிசையினால் நமக்கு ஆணவத்தையும் மமதையும் ஏற்படுத்திவிடும் அடுத்தடுத்து பெற்ற வெற்றிகள்தான் உலகத்தையே ஜெயிக்க வேண்டும் என்று அலெக்சாண்டருடைய தலையில் பேராசை ஏற்படுத்தியது தான் பெற்ற வெற்றி நிரந்தரம் என்று நினைத்ததால்தான் நெப்போலியன் தனக்குத்தானே முடிசூட்டி கொண்டார் இனி நாம் தோல்வியே அடைய மாட்டோம் என்கின்ற எண்ணம் தான் கிட்லரையும் முசோலினியையும் வீழ்த்தியது உலக போரில் வென்ற சர்ச்சில் உள்ளூர் தேர்தலில் தோற்று போனார் கிரிக்கெட் விளையாட்டு வீரர் டான் பிராண்ட்மேன் கடைசியாக ஆட்டத்தில் எடுத்த ரன் பூஜ்யம் ஏனென்றால் வெற்றியில் நிதானமும் முன்னேறும்போது பொறுமையும் கட்டாயம் தேவை இத்தகைய நல்ல சிந்தனைகளை நமது செயலில் வெளிப்படுத்துவோம் நன்றி